الاسمد لله الحمد لله الذي خلق الخلق فأخصاهم عدد الحمد لله الذي قصم الرزق ولم يمس أحد الحمد لله الذي رفع السماء بغير عمد والصلاة والسلام على من بعث بشير ونذيرا وذا ائل الى الله بذنه والتراتم منيرا وعلى اله اقطع به واكماءه ومن تبعهم باحسان الى يوم الدين الله بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل اهوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ذلك الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام لو تعلمون ما اعلم لوقفت قليلا ولبقيت كثيرا وما تنزلتم بالنساء على الفرش ولا خرجتم الى الصعادات فجرؤون الى الله رواه البخاري او كما قال عليه الصلاه والسلام اميت طغلون طغسيو அருளாக அனுப்பப்பட்ட உத்தம சூதர் முஹம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்ததாக கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லா ஜல் ஜலானு அம்மனூ நம் அனைவருடைய ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை என்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் என்னென்ன விடயங்களை விட்டெல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கு இருக்கிறானோ அவற்றிலிருந்து முத்து முழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் முத்து எத்தும் நத்து எத்தும் செய்து அந்தக்கு இஸ்லாமிய சோதர்களே பெரியவர்களே அல்லா ஜெய ஜலாலு வாழ்க்கை தவிர்த்திருக்கலாம் இந்த குறுகிய கால வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றால் மௌத்துக்கு பின்னால் உள்ள நீடோடைய கால வாழ்க்கை முடிவே இல்லாத அந்த ஆசிராவுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதுதான் அன்பானவர்களே கனவான்களே உண்மையான தயாரிப்பவன்தான் என்பதாக சொல்லுள்ள அழகிய ஆளுகி செல்லம் சொன்னார்கள் அன்பானவர்களே கனவான்களே இந்த துணியாவுடைய வசதிகள் துணியாவுடைய இன்பங்கள் இதெல்லாம் ஒரு அற்பமானவை சொற்பமானவை இதெல்லாம் ஒரு தற்காலிகமானவை சகோதரர்களே ஆசிராவுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை உண்மையான யதார்த்தமான வாழ்க்கை என்பது ஆசிராவுடைய வாழ்க்கை தான் அல்லாஹு குரான் சொல்கிறான் துன்யா வலாய ஊர்வன்ன துனியாவுடைய இன்பங்களைக் கண்டு நீங்கள் யாரும் ஏமாந்து விட வேண்டாம் துனியாவுடைய வசதிகள் துனியாவுடைய பொருட்கள் துனியாவுட பணங்கள் இதெல்லாம் ஏமாற்றக்கூடியது வலாய ஊர் வன்னக்கும் வரோர் இது ஏமாற்றக்கூடிய துனியா உங்கள் எல்லாரையும் அல்லா உதவி விட்டு மேமாற்றி விடாம இருக்கட்டும் ஆசிரத்தை மறந்து விட வேண்டாம் துணியாட இன்பங்களை கண்டு ஆசிராக கம்புல் ஆளுநருடைய பொருத்தத்தை எல்லாம் மறந்து விட வேண்டாம் அறியார்களே என்றெல்லாம் சொல்கிறான் துணியா இல்லாம தாமல் ஒரு துனியாவுடைய வாழ்க்கையே இதை ஏமாற்றக்கூடிய ஒரு அற்ப சாதாரண பொருள் என்றெல்லாம் சொல்கிறான் துணியாட இன்பங்கள் இன்பங்கள் அல்ல சகோதரிகளே துனியாவுடைய இன்பம் ஒரு தற்காலிகமானது வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை சொல்கிறான் வாழ்க்கை விட ஆஹிராவுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை சிறந்தது மகத்தானது அன்பானவர்களை அல்லா சொல்கிறான் வல் ஆஹிர ஆகிராவுடைய வாழ்க்கைதான் சிறந்ததும் நிரந்தரமானதும் அதனுடைய இன்பங்கள் எல்லாம் நிரந்தரமானவை அதனுடைய துன்பமும் நிரந்தரமானவை அன்பானவர்களே கனவான்களே துரா ஐயா ஆஹிராவுடைய வாழ்க்கையில மவுத்த இல்ல சகோதரிகளே நிரந்தரமான வாழ்க்கை அங்கே மவுத்தாகி திரும்பவும் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவது என்பது அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை மாறாக நிரந்தரமான வாழ்க்கை மவுத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அதற்கு தயாரிக்கத்தான் அல்லா எனக்கு சந்திருப்பத்தை தந்திருக்கிறான் இந்த துணியாவுடைய வாழ்க்கையில நாங்க வாழ்றோம் இன்பங்களை கண்டு துணியோட பொருட்கள் துணியாட பதவி துணியாட வா வாகனங்கள் இதெல்லாம் அடியோடம் என்று ஆசையை நாங்க நோக்கமா கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் துன்யா ஓமிங் துல் ஆஹிரா உங்கள சிலர் இருக்கிறாங்க அவரோட வாழ்க்கிற நோக்கமே துனியா தான் துனியாவை அடைஞ்சிடணும் துனியாட சொத்து செல்வங்கள் துனியாட இன்பங்கள் துனியாவுடைய பொருட்களை அடையணும் இதுதான் அவர்களுடைய நோக்கம் ஐ உரி துல் ஆகிரா இன்னும் சிலர் இருக்கிறாங்க ஆசிராவ மையமா வச்சு வாழ்கிறாங்க அன்பானவர்களே கணவான்களே அல்லா புலால பல இடங்கள சொல்றான் மண் காணு ஆலக அஜோ மனஷா அல்லா சொல்கிறான் யாரு துனியாவுடைய இன்பங்களை விரும்புறாங்களோ துனியாவை நோக்கமா கொண்டு வாழ்றாங்களோ அவர்களுக்கு நாங்க துனியாவை கொடுத்துடுவோம் துனியாவில எதை விரும்புறாங்களோ அதை துனியாவை குடுத்துடுவோம் அன்பானவர்களே ஜனவான்களே விரும்புகிறாங்களோ யாரு விரும்புகிறாங்களோ அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நாங்க நன்மை கொடுப்போம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு செலவுக்கும் அன்பானவர்களை அல்லா சொல்கிறான் அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் நன்றி சொல்லப்படக்கூடியதாக அதற்கு நன்மை கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்கிறாள் அன்பானவர்களே சிலர் அவங்களுடைய நோக்கத்தை பத்தி எல்லா சொல்கிறான் சிலருடைய நேரம் நோக்கம் இது நேரம் அல்லாட்ட கேட்கிறதும் யாருவா துனியாவை தந்துவிடு துனியால நான் செல்வந்தனாக வாழும் துனியால நான் பணம் பதவி பற்றி உள்ளவனாக வாழும் துனியால நான் பொறுத்தல் நிறைந்தவனாக வாழணும் துன்யா இன்பங்கள் எல்லாம் அனுபவித்து கொள்ளனும் என்றுதான் முயற்சி செய்ய அவங்க எல்லாரும் வெளிம்பி தூங்கோ அப்படியானவங்களுக்கு எந்த பங்கும் இல்ல மூத்துக்கு பின்னால கபர்ல மசர்ல மிசான்ல இறந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கையில எந்த கயிறுகளும் அவரது வைக்க மாட்டாது யாரு துனியாட ஆசைகளை துணியாட பொருட்கள் துனியாட பணம் பதவியை விரும்பி வாழ்றாங்களோ அவங்கள சொல்ல சொல்கிறான் அடுத்த சொல்கிறான் துன்யா ஹசனா இன்னும் சொல்லது இருக்கிறாங்க அவங்க அல்லாட்ட கேக்கிறாங்க யாரெல்லாம் துனியால நல்லதை கந்தருள்வாயாக யிரை உள்ள கேட்கிறோம் வெற்றியை கேட்கிறோம் இது எல்லாத்திலும் நான் வெற்றி பெறும் ஆசிராவுல நான் சந்தோஷமாக வாழ்வனும் ஆசிராவுல நான் உயர்ந்த சூழ்த்தத்தை தகுதியானவனா என் ஆக்கிக் கொள்ளுமே என்று யாரு யாரெல்லாம் துவா கேட்கிறாங்க நிறுத்தை விட்டேன்னை பாதுகாக்கருவாயாக நறுகத்து இருக்கிறாங்க என்று அல்லாடத்தில் மன்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் அடியார்களுடைய நிலைமையை சொல்லி தருகிறான் அன்பானவர்களை நாம் ஒவ்வொருவரும் யோசிப்போம் நான் இந்த கூட்டத்திலே எதில இருக்கிறேன் நான் எந்த கூட்டத்திலே இருக்கிறேன் நான் அல்லாஹுவை மறந்தவனாக இருக்கிறேனா அல்லா அல்லாஹுவை வாழ்க்கையை தயாரித்துக் கொண்டவனாக இருக்கிறேனா அல்லா சுல்கிராம் சிலர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சேத்தானுடைய குரு சேதானுடைய பாட்டி உலா க ஐஸ் புய்தான் நல்லா விளங்கிக்கோங்க நீங்க துனியா நோக்கமா கொண்டு துனியாட இன்பங்களை கடி பணிந்து செய்தி வாழ்க்கையை அமைச்சு கொள்வீங்கடா நீங்க எல்லாரும் நெத்தவாதிகளாகிடுவீங்க என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் அன்பானவர்களே கருவான்களே அந்த ஆயத்துக்கு மேல சொல்கிறான் செய்தானுடைய உள்ளவர்கள் அவர்கள் அவர்கள் மீது மிக அவங்க மறுக்கடிக்க செய்து விட்டான் நினைவுகளை அமல்களை விட்டு விடுறாங்க விட்டு விடுறாங்க கொஞ்சம் நான் குரான் ஓரினேனா கொஞ்சம் நான் அபிவன் மீது சொல்லிக்கிறேனா கொஞ்சம் சிக்கி செஞ்சேனா என்று ஒரு நாளும் தனது அமலை சேர்த்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தார் என்றால் அதிகம் சொல்கிறான் இவர்கள் தான் என்று அல்லா சொல்கிறான் அன்பானவர்களே அன்பானவர்களே நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கணும் நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன் நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் நான் மௌத்தாக வேண்டுமே உலகத்தை விட்டு ஒரு நாளைக்கு நான் தெரிய வேணுவேன் அன்பானவர்களே்களேந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பானவர்களே கனவான்களே அதற்கு பின்னால்தான் துனியாவுடைய வஸ்துகளுடைய ஆசைகள் துனியாறு வஸ்துகள் பொருட்களுடைய ஆசைகள் அது அதையோடும் என்பதான முயற்சிகள் அந்த துணியாட இன்பங்களை கண்டு மறைமயங்கி அல்லாவுடைய கட்டளைகளை விட்டு வாழக்கூடிய நிலமைகள் எல்லாம் உண்டாகிறது மறந்து விட்டோம் என்றால் தான் இதனால நான் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் முறிக்கூடிய இன்பங்களை அப்படியே முறியடிக்க கூடிய மௌத்தை நீங்க எல்லாரும் அதிகமாக நினைவு கூறுங்கோ நீங்க மௌத்தை நினைவுகூள்வீங்களா நான் மௌசாகனுமே நான் கேள்விகளை கேட்கப்படுவேனே அதற்கு தயாரிக்கப்படுவாரிக்கமே நான் எழுப்பாற்றப்படுவேனே அல்லா என்ற பதில் அல்லாட்டை கேட்கும் போது நான் பதில் சொல்லணுமே என்றால் அன்பானவர்களே துணியாத இன்பங்கள் எல்லாம் இன்பமாக விளங்க மாட்டாரு துணியாத வசுகள் துணியாத பொருட்கள் துணியாத வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் எனக்கு ஒரு நோக்கமாக விளங்க மாட்டாரு انبان ورغلاء، غنوان ورغلاء، حضرت رسول الله قل الله عليه وآله وسلم شناركال لو تعلمون ما أعلم نان إذا بالنغي <سؤال> كريم نان قبر بالنغي كريم نان مخشرة بالنغي كريم نان كيلة بنكبت في بالنغي كريم نان احب يوم مبتلين نالي إلا عوشي ودي أداب ذي كيلة تلك كيف قولي كبتن احبتت دار بركم பாலத்தை அடியான் கடக்கக்கூடிய நேரம் இருக்கும் அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ளா ல வகைத்தும் நீங்க குலகத்துல கொஞ்சம் சிரிப்பீங்க உங்களோட மனைவிமார்களோட குழந்தைகளோட உங்களோட நண்பர்களோட அதிகமான நேரம் அழுது அழுதே தனது காலத்தை கழிச்சிடுவீங்க ஒவ்வொரு தொழுகையிலேயும் கண்ணீர் வலியும் கையை உயர்த்தினீர்களா கண்ணீர் வலியும் சகஜத்துக்கு உங்க தூக்கம் போகாது பாஜகத்துடைய நேரத்துல நீங்க எழும்பி சுஜோதனாக இருப்பீர்கள் உள்ள விடயத்தை விளங்கி விட்டீர்கள் என்றால் அழுகைதான் கூட வரும் வமா தலர் தும்பின் தாய் அலல் புருஷ் நீ உங்களோட மனைவியோட உங்களோட மனைவியோட இன்பமாக உறங்குற மேடத்துல அங்க உங்களுக்கு இன்பம் வரமாட்டாது அங்க உங்களுக்கு இன்பம் வர மாட்டாரே அந்த இன்பத்தில் அந்த இன்பத்தில் அந்த இன்பத்தில் நவீன அந்த இன்பத்தில் வலையில மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் நேரமும் அந்த மனைவியுடன் இன்பம் பாராட்டிக் கொண்டிருக்க மாட்டீர்கள் பக்கம் திரும்பி கொண்டு அன்பானவர்களே அன்பானவர்களே நீங்க எல்லாரும் பாலியுலக வந்து விடுவீர்கள் இன்பமாக நீங்க பாவமான காரியங்கள்ல ஒரு விடுமுறை காலம் வருகிறது அந்த காலத்துல இன்பங்களை அனுபவிக்கவும் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக நான் விரும்புற மாதிரி சந்தோஷமாக காலங்களை கழிச்சோம் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் எல்லாம் பாதையோரமாக வந்து அல்லாது என்ன நிலநிலுக்கு மூட்டு வந்துடுமோ தெரியாது என்ன முடிவன் நல்லதாக்குவையாக நீங்கள் அந்த சிந்தனதான் இருப்பீர்கள் நீங்க மூத்துக்கு பின்னால் வாழ்க்கையை விளங்காவிட்டால் நீங்க நீங்க பழங்களை நாசமாக்குவீர்கள் பாவத்தில் இன்பங்கள் அனுபவிச்சிடல நோக்கமா கொண்டு வாழ்வீர்கள் அன்பானவர்களே கவலையான செய்திகள் சின்ன வாரங்கள் எங்களுடைய காலாத் என்னது எங்களுடைய சமூகத்திலே நிலைமை என்னது அன்பானவர்களை அன்பானவர்களை விடுமுறை காலம் வருகிறதே எவ்வளவு இபாதத்தை எவ்வளவு நல்ல மேலைகள்ல கழிக்கலாம் எத்தனை பேர் குடும்பங்களை நாம் சிலத்தொருளின் சேர்ப்பைத்தோம் எத்தனை பேர் குடும்பங்களில் சேர்ந்து வாழ்ந்தோம் எத்தனை பேர் பிறகு உதவி செய்தோம் அதற்கு எங்களுடைய சமூகம் பாவத்தை நோக்கமாக கொண்டு வாரம் சில இடங்களிலே கேள்விப்படுகிறோம் மற்ற தொழுகை நடைபெறுகிறது ஆண்களும் பெண்களும் பகாரில் இருக்கிறார்கள் தெருவில் இருக்கிறார்கள் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களை வாயால் சொல்ல முடியாது இந்த இடத்திலே அவ்வளவு மோசமான நிலைமைகளுக்கு இதெல்லாம் ஏன் சகோதரிகளே மௌத்தை மறந்து விட்டார்கள் மறந்து விட்டார்கள் மறந்து விட்டார்கள் ஆசிராவை மறந்து விட்டார்கள் இதனால நான் அல்லா சொல்கிறான் நபி நாயகமே சொல்லுங்க நீங்க மதி மயங்குறீங்களோ இந்த மூத்துக்கன்று நீங்க எல்லாரும் ஓடுகிறீர்களோ மூத்தாகிடப்படாதே அன்பானவர்களை அன்பானவர்களை நேற்றிக்கொங்க உங்களுக்கு மூத்து வரும் ஒரு வாலிபன் மூத்தாகினதும் யோசிக்கிறார்கள் வாலி பத்திரம் மூத்து வருகிறதா அவருக்கு ஹார்ட் வந்திருக்கிறதா நானும் காலையில ஓடணும் என்று சிலர் ஓடுறாங்க சிலர் பத்து என் காக்கணும் பத்து என்ன ஓடினாலும் வயோதி பத்திலேயோ தூங்கின நிலைமையிலேயோ விழித்த நிலைமையிலேயோ தஞ்சையிலேயோ கூட்டாகவோ மௌத்து ஒன்றே தான் தீரும் மா மாளிகைக்குள்ளே இருக்கிறீர்கள் பெரிய கோட்டைகளுக்குள்ளே இருக்கிறீர்கள் உள்ளே யாருமே வர முடியாத நிலைமையாக இருந்தாலும் மனக்குள் மௌச்சு அங்கே வந்து விடுவார் மனக்குள் மௌத் அங்கே வந்து உங்களுடைய ஊகை கைப்பற்றிக் கொள்வார்கள் அந்த நேரத்தில் கை செய்தப்பட்டு வேறு இல்ல அந்த நேரத்தில் கதறி மண்காரின வேறு இல்ல அன்பானவர்களே அன்பானவர்களே உண்மத்தை உம்மத்திலே எப்படி எப்படி எல்லாம் மரணம் வந்து கொண்டிருக்கிறது இதே மாதிரி எனக்கு மூத்து வர மாட்டாரா என்று நாங்கள் பயப்படுவரும் சகோதரிகளே இதே மாதிரி எங்களுக்கு மூத்து வரலாம் இதே மாதிரி எனக்கும் ஒத்து வரலாம் ஒரு அரபி ஒரு அரபு நாட்டை சேர்ந்த பெரிய ஒரு ஆளின் அவருடைய சொல்கிறார் அன்பானவர்களே தனவான்களே அவரே பதிப்பினைக்காக சொல்கிறார் வாலிபன் ஒரு வாலிபன் தனது வீட்டுக்குள்ளே அவனுக்கென்றே தாயும் தந்தையும் அவனுடைய படிப்புக்காக அவனுடைய படிப்பு துணியாடு விடயங்களுக்காக தனி அறைகளை கொடுத்திருக்கிறார்கள் மகன் படித்துக் கொண்டிருக்கிறான் மகன் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறான் மகன் எக்ஸாமில் தயாரித்து லேப்டாப்புகளா அவனுக்கு தேவையான வாங்கி கொடுக்கிறார்கள் அன்பானவர்களே தனவான்களே மகன் இரவு அறையிலே இருக்கிறான் தாய் மகன் வந்து மிச்ச நேரம் படித்துக் கொண்டிருக்கிறான் என்று சிந்தித்து தாய் தீ ஊட்டிக்கொண்டு வந்து மகனுடைய கதவை தட்டுகிறான் மகன் கதவை கொஞ்சம் பாஸ்டாக தட்டி பார்க்கிறாள் அந்த மகன் கதவை திறக்கவில்லை அன்பானவர்களை அன்பானவர்களே பக்கத்து வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டு மக்களை அழைக்க அழைக்கிறாள் அவர்களும் வருகிறார்கள் அவர்களும் தப்பி பார்க்கிறார்கள் என்ன செய்ய உடைத்தாவது செல்வோம் என்று உள்ளே சென்று பார்க்கிறார்கள் அன்பானவர்களே அல்லா எங்களையும் எங்கள் சமூகத்தையும் பாதுகாப்பது என்றும் அதோ அந்த மகன் இந்த நிலைமையில எடுக்கலான் அவனுடைய அவனுடைய லேப்டோப்பில் அவனுடைய அந்த கம்ப்யூட்டரில் அன்பானவர்களே ஒரு காட்சி போய்கொண்டிருக்கிறது தனிமேலே இன்பம் காணுகிறார்கள் தன் மேலே எனது குழந்தை இன்பம் காணுகிறான் எனது வீட்டை விட்டு வெளியில் சென்ற மகன் என்ன செய்கிறான் என சமூகம் எங்கே செல்கிறார்கள் அன்பானவர்களே கணவான்களை சிந்திக்க வேண்டும் ஒரு கடன் சோட்டாகி மூத்தாகிவிடலாம் அன்பானவர்களை மௌத்துக்கு எது காரணமாக அமையும் என்ற ஒவ்வொருவரும் யோசிக்கணும் ஏன் இறுதி முடிவு எப்படியாக அமையும் நான் சுஜூசில மூத்தாகனும் அன்பானவர்களே நான் ருக்கோல மூத்தாகனும் அன்பானவர்களே நான் குரோம நோடிக்கொண்ட நேரம் சகோதரர்களே இதுதான் என் அனைவருடைய ஆசையாக இருக்க வேண்டும் ஆசை என்ன நபியா உங்க சொல்றாங்க வதித்து என்ற ஆசை என்ன தெரியுமா மனோ ஆசை என்ன தெரியுமா சென்று கொலை செய்யப்படுவனும் நான் கொலை செய்யப்படுவோம் எழுப்பாக்கப்படுவனும் திரும்பும் அல்லாஹுடைய பாதையை நான் வெட்டப்படுவனும் கொலை செய்யப்படுவனும் இரண்டாவது தடவை உயிர்ப்பிக்கப்படுவனும் மூணாவது தடவை நான் நான் கொலை செய்யப்படுவனும் இப்படியாக அஞ்சு தடவை சொன்னாங்க ஆக்கணிக்கிறார்கள் நான் இப்படித்தான் மூத்தாகணும் நபிமார்களிட துவாரிக்கிறேன் அழகித்தரான் துவா கேட்கிறாங்க ஒரு நபி கேட்கிறார் வாப்ப நபி சகோதரிகளே அவருடைய அப்பாவும் நபி சகோதரிகளே அவ்வளோ சிறந்த குடும்பத்தில் வந்தவர்கள் பயன்படுகிறார் நான் யாழ்லா உலகத்துக்கு பிரிடு மேலும் நான் ஒரு முஸ்லீமாக மூத்தாகணும் தான் இந்த ஆப்ப நிலைமையில மூர்த்தி வந்தா என்ன வாழும் சகோதரிகளே என்ன பதில் சொல்லலாம் பாகங்களை செய்து கொண்டிருக்கிற நேரம் பாகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரம் மூட்டு அன்பாளவர்களை யோசிக்க வேண்டும் நீங்க அண்மை காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க சவுதி அரேபியாவிலே ஒரு மனப்பெண்மணி ஒரு பெண்மணி இரவு இரவு நேரத்தில் அவளுடைய திருமணத்திற்காக அவள் உடுக்கப்படுகிறார் அவள் தயாரிக்கப்படுகிறாள் மகிழ்ச்சி நேரம் ஆகிறது மகிழிபுடைய நேரத்துல தான் தொழுதி ஆகிவிட்டது அன்பானவர்களே நான் இஷா சொல்ல வேண்டும் சொல்கிறாள் அந்த குடும்பம் சொல்கிறார்கள் இவ்வளவு அழகாக நீங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிற நேரம் இதெல்லாம் கரைந்தீர் திரும்ப முழுவதுக்கு சொல்வதாக இருந்தால் எப்படி நடக்கும் இல்ல எனக்கு தொழுகைதான் முக்கியம் எனக்குது ஆடுக்கு அலங்கார முக்கியம் இல்ல நோக்கம் அல்ல உடைய பொருத்தம் வேணும் ஏன் கணவன் திருப்தி படுவனும் என்பதல்ல எந்த குடும்பம் திருப்திப்படுவனும் என்பதல்ல ஏன் திருமணத்திற்கு வாழணும் திருப்தி எனக்கு தேவையில்லை ரொம்ப ஆளுநருடைய திருப்தி இல்லாட்டி வேறு இல்லை அவள் முடிவெடுக்கிறாள் ஆடைகளே களைகிறாள் உருவெடுத்துக் கொண்டு வந்து அழகாக தொழுகிறாள் மகள் தொழுகிறார்கள் என்று வெளியே வருகிறார்கள் தொலைப்போன பெண்மணி வரவில்லையே கட்டி பார்க்கிறார்கள் அன்பானவர்களே தகவல்களே அல்ல நம் அனைவருக்கும் அப்படியான மூத்தை தர வேண்டும் அந்த பெண்மணி சுஜூதிலை மூத்தாக இருக்கிறாள் அந்த மத பெண்மணி சுஜூதிலை மூத்தாக இருக்கிறார் அந்த பெண்ணுடைய ஜனாதாவிலே கலந்து கொண்டவர்கள் சொன்னார்கள் அந்த ஜனாதா கொள்கையில் நானும் கலந்து கொண்டேன் என்றேன் அன்பானவர்களை அப்படித்தான் வாழ்க்கையை நோக்கமாக கொள்ள வேண்டும் எனக்கு துணியார் இன்பம் நோக்கம் அல்ல துணியார பணம் பதவியின் யாருடைய திருப்தியின் நோக்கம் அல்ல அதற்குள்ளான நீனுடைய எனக்கெல்லாம் தேவந்து நாம் அனைவரும் வழிபாக்கம் வச்சு நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும் சகோதரிகளே துணியா இன்பங்கள் என்ன இன்பங்கள் இன்பம் என்ன இன்பம் சகோதரிகளே இன்பம் அல்லா அல்லா என் இன்பத்தை தயாரித்து வச்சிருக்கிறான் அல்லா கூப்பிடுகிறான் நடிகார்களே விரைந்து வச்சிருக்கிறேன் சொற்கட்டார்களே சொற்கள் ஆகும் கிடையாது அன்பானவர்களே அன்பானவர்களே பாவத்தில் இன்பம் கண்டு தனக்கு தானே நஷ்டம் விளைவித்துக் கொண்டு அடியார்களே இறக்கம் உள்ளவன் அல்லா சொல்கிறான் அல்லாத ரமத்திலே நிராசி ஆகிவிடாதே என் மன்னிச்சுவானா எனக்கும் பொருக்கும் வா நான் இவ்வளவு நாளும் துணி அதா செய்துவிட்டேனே எவ்வளவு நாளும் நான் ஓடலையே நவீன வாழ்க்கையை வாழலையே என்ற தனிமீதம் நான் பாவம் செஞ்சு செஞ்சு அதற்காக வாழ்ந்து விட்டே எனக்கு இப்ப மௌத்தி வந்து விட்டால் என்னவாகும் எனக்கு தொகுமா அடியானை நிராசையாக விடாதே இருக்கிறேன் அல்லா நிச்சயமாக அல்ல எல்லா பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறான் இம் அனைவருடைய எல்லா பாவத்தை மன்னிச்சு எங்களை சொல்கிறதுக்கு அனுப்ப தயாராக நீங்க சந்தோஷமான வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை நான் தயாரித்து சேர்க்கிறேன் அதிகார்களே அந்த வாழ்க்கைக்கு தயாராக அந்த வாழ்க்கைக்குரியவங்களாகுங்கோ அதற்குரியவன நீங்க உங்களை ஆக்கிக்குங்களோ நல்லா சொல்கிறான் அப்பள் ஆளுமை பெரும்புடுத்துறான் யாரையும் இறக்க முசன் சொல்லிப்படுகிறான் தீம் தாரியான் நடிகார்களே தீம் அந்தயான் நடிகார்களே நீங்க உலகத்துடைய சொற்பகால வாழ்க்கையில நீங்க உங்களோட குடும்பம் உங்களோட மனைவி இருக்கிறார்களே மனைவி அம்மா மீதமா தரப்பட்டவர்கள் என்னுடைய மாமா என்ற கையில மான தந்திருக்கிறார் இடக்கை குழந்தைகள் கிடைத்திருக்கின்றன அந்த குழந்தைகள் அல்லா அமான தந்திருக்கிறார் இவர்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாருங்கோ இவங்களுக்கு தீனு கட்டுக் கொடுங்கோ இவங்களுக்கு அல்லாத பயத்தை கட்டுக் கொடுங்கோ எவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கோ நகரத்து விதங்களை சொல்லி பாதுகாருங்கோ அல்லா சொல்லிவிட்டு சொல்கிறான் இது உடல் கடன சொல்லிவிட்டு அல்ல அதுக்கு முன்னாடி சொல்கிறான் ஏன் இதை புத்திமதி தெரியுமா ஏன் அல்ல இதை புத்திமதி சொல்லணும் என்றால் அந்த நரகன் நெருப்பினுடைய பிறகு அன்பானவர்களை தவிர்களே அந்த நல்ல நெருப்புடையாக மனிதர்களையும் கற்களையும் தான் நான் கூட போகிறேன் அல்ல சொல்கிறான் நான் நாளே கேமுத்திரிய நாளையில அந்த பாவியான அதிகாரிகள் கொண்டு நிறை பாவம் சென்று வாழ்ந்த என்றால் வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு வாழ்ந்தேன் என்றால் அல்லா சொல்கிறான் என்னை போன்றவர்களை கொண்டுதான் நான் நரகத்தை நிறைச்சுவேன் என்று அல்லா சொல்கிறான் அன்பானவர்களே அன்பானவர்களே சாதாரண நெருப்பல்ல சாதாரண நெருப்பல்ல பயங்கரமான நெருப்பு பயங்கரமான ஒரு சந்தர்ப்பம் அழகிசலாம் அவர்கள் ஜிப்ரீலே என்ன கவலையோடு இருக்கிறீங்க மாற்றம் பிறந்தது முகத்தில அவர் சொன்னாரு அதில் ஜிப்ரில் அழகித்தலாம் சொன்னாரு அல்லாஹ் எனக்கு நிறைய நெருப்பை காட்டினான் நரகத்தை அல்லா காட்டினால் அல்லா ஜலாரு பயப்படும் அதன் நிறகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த நிறகம் எப்படி பயங்கரமானது அந்த நெருப்பு எப்படி அப்பட்டது உமாக்க மாட்டிக்கொள்ளக் கூடாது நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர் சொன்னாரே அல்லாஹ் அந்த நரக நெருப்பை கட்டளையிட்டான் அமர் அல்லாஹூப்பை மூட்டும்படி கட்டளையிட்டான் சத்தம் அல்ல ஆயிரம் வருடங்கள் அந்த நெருப்பு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு அதன் நெருப்பினுடைய நிறம் வெள்ளையாக மாறியது அமர் இரண்டாவது அல்லாஹ் சொன்னான் அதன் நெருப்பை ஆயிரம் வருடத்துக்கு மூட்டுங்கள் சிவப்பு நிறமாக மாறிவிட்டது மூணாவது தத்தையும் சும்மர் மூணாவது கதவையும் அல்லாஹ் சொன்னான் அதன் நெருப்பை இன்னமும் மூட்டுங்கள் இன்னமும் மூட்டுங்கள் அதன் நெருப்பு இன்னும் ஆயிரம் வருடம் மாறிவிட்டது அன்பானவர்களே அதில் இருந்து சூழ்நிலா அதில் சொல்லுகிறார்கள் இவ்வளவு மூவாயிரம் வருடங்களாக மூட்டப்பட்ட நலக நெருப்பு இவ்வளவு பயங்கரமான நெருப்பு தெரியுமா لو أن قدر ثقب إبرت فتح من جهنم لما تمن في الأرض كلهم جميعا من حرها صلى الله عليه وسلم شرح رأيك قلوا بياند رمانا عندنا نرخت في الهرن دي ورؤوسي دورية نول كورك كورية عند تلي على غوب عند تلي على وطرخ كبر من دي شمدال أدنال بيشك كورية ببطنال أدنال بيشك كورية عند ببطنال பூமியில் இருக்கக்கூடிய கோட்டாகி வருவார்கள் அன்பால் அவர்களே கணவான்களே அவ்வளோ பயங்கரமான சூடு அவ்வளோ பயங்கரமான நரகன் அந்த நரகத்தின் மீது அல்லாஹ் காத்திருக்கிறான் யாரே பயங்கரமான மணக்குமார்களை சொல்கிறார் அவர்கள் அந்த நருகத்தின் மீது ஒரு பயங்கரமான மணக்குமார்களை நான் காட்டிருக்கிறேன் அன்பானவர்களே இவரின் அழைகித்தலாம் அவர்கள் சொன்னார்கள் நருகத்திற்கு பொருட்பாதிக்கக்கூடிய அந்த மயந்தர்மான மறக்குமார்களே ஒரு மலக்கு ஒரு மலக்கு அன்பானவர்களே அவருடைய உடம்பில் இருந்து வீசக்கூடிய அந்த சூட்டினால அவருடைய உடம்பில் இருந்து வீசக்கூடிய துருவாதையின் காரணமாக பூமிக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே மூசாகி விடுவார்கள் حضرت رسول الله என்பதாகிறார்கள் அழகி சலாம் அவர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள் அன்பானவர்களே கனவாங்களே நபி கேட்டாங்க ஜிபிரே நீங்க ஏன் நீங்க மலக்கல்லவா கோபம் செய்யாதவர்கள் அல்லவா அவர்கள் சொன்னார்கள் இதே குறி எம்மை போன்ற மனக்குதான் என்று நின்ற மறக்குமாறுகள் அவர்கள் உலகத்துக்கு வந்தார்கள் கோபம் செய்தார்கள் இங்கு வரைக்கும் அதான் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நிறந்த எனக்கு வந்துடுமோ என்ற பயத்தினதான் நான் அருகிறேன் என்று சொன்னார்கள் அன்பவர்களே கனவான்களே இதெல்லாம் நினைக்கணும் சகோதரிகளே இதெல்லாம் பேசும் சகோதரிகளே மௌத்துக்காக தயாரிக்கணும் ஆகத்துக்காக தயாரிக்கணும் தயாரிக்கணும் அழுகு மன்றாடி வேல் இல்ல மூத்துக்கு பின்னால கிண்டி கதறினத்துல வேல் இல்ல அன்பானவர்களே கனவான்களே மௌத்துடைய நேரம் கவலைப்படுவோம் மௌத்துடைய நேரம் திறக்கிற அந்த நேரத்துலதான் அந்த பார்வை திறந்த திறக்கிற அந்த நேரத்துல தான் அடியான் கவலைப்படுவான் கொஞ்ச நேரம் தாயா கொஞ்ச நேரம் தாயா ல்லா வருட கணக்கு கேட்க மாட்டான் மாற கணக்கு கேட்க மாட்டான் அல்லது நாலு கணக்கு அல்ல கொஞ்ச நேரம் தாயால் மின்சார நான் சதக்கா கொடுத்தேன் நான் ஒரு சாலியான மனிதனாக வந்து உன்னிடத்துல வந்து சேர்ந்து கொள்றேன் யாழ்லா அப்படியான் அல்லாட்ட கிஞ்சுவான் அல்ல இடத்துல கலருவான் ரப்பிரி ஜியோ லாலி ஆமது யாழ் யாள் கொஞ்சம் திருப்பி அனுப்பும் யாழ்லா அம செய்து நல்ல வந்து கொல்ல வீண் இரவு மண்ணாக்கிட்டேனியா எத்தனை சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிட்டேன் இப்ப சந்தர்ப்பம் தாயால்ல அல்லா என்ன தெரியுமா சொல்லுவான் கல்லா கனிம தன் கோ அவன் உறவு வார்த்தை கடைப்படுத்துவான் அன்பாளவர்களே கணுவானு யாழ் லா நம் உலகத்துல மூதவியா வாழ்ந்துட்டோம் யாழ்லா நம் உலகத்துல மறந்துட்டோம் யாழ்லா நாங்க மூலேரியா வாழ்ந்து வழித்தட்ட முன்னாடி மன்னிச்சு அல்லாட்ட நேரம் சொல்லுவான் என்ன தெரியுமா நீங்க சொல்ற வார்த்தை கேவலமா விரட்டி விட்டுவான் அல்லா போடாத விலக்கி விட்டு சொல்லுவான் பேச வந்துடாதே இன்றைக்கு பேச வந்து விடாதே அன்பானவர்களே அல்லா சூர்லான் இந்த வீரத்தில் அண்ணா தகையுர் உலகத்துல சிலர் இருந்தாங்க உலகத்துல சிலர் எதுநேரமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு யாள்ல மன்னிச்சு இரக்கம் காட்டியாள் மூத்தமையாத்துக்கு பின்னால சொருக்கத்துக்கு போனேயா என்றெல்லாம் சிக்ரீயா நீங்க நீங்க எல்லாரும் அவரு என கேவலமா பார்த்தீங்க அத்தான் சிக்ரி நீங்க தீன கணக்கெடுக்கல்ல கொள்கையை கணக்கெடுக்கல்ல குரலான கணக்கெடுக்கல்ல நவீன வாழ்க்கையை கணக்கெடுக்கல்ல அப்படி வாழ்றவங்களை பார்த்து என்ன வாழ்க்கை வாழ்றாரு வாழ்ந்தீங்க நீங்க வாழ்ந்ததால இன்றைக்கு நீங்க உலகத்தில் இவங்க பொறுமையா வாழ்ந்தாங்க உலகத்தில் இவங்க போட்டு வாழ்ந்தால நான் அவர்களை சொல்றான் அன்பானவர்களே அன்பானவர்களே உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்ந்தால் நாளை கை செய்தப்படுவோம் நாளைக்கு கதருவோம் நரகவாதிகளை சந்திக்க போவாங்களாம் கேட்பாங்களாம் நரகவாதிகள் சொல்லுவாங்களாம் எ கொஞ்சம் தண்ணி தாங்களே தண்ணி தாங்களே உங்களுக்கு தந்தை பசி அதுக்குதே ஒன்றும் செய்யவலில் ஏதாவது தாங்களே அல்லா சொல்லுவான் அல்லா சொல்கிறான் அந்த நர சொருக்கவாதிகள் சொல்லுவலாம் கால இந் நல்லிரி நீங்க குடும்பம் தான் தரையில சாப்பாடு தரையிலா நீங்க உலகத்தில் எப்படி வார்த்தைகள் அல்ல தீன தகவல்ல எடுத்துக்கொண்டீங்க விளையாட்டை எடுத்துக்கொண்டீங்க உங்களுக்கு கணக்கு இல்ல உங்களுக்கு ஜமாத் கணக்கு இல்ல இமாம் ஜமாத்தா சொல்லுறது கணக்கு இல்ல உங்களுக்கு ஜாதி பெரிய பெஷன் இல்ல ஒரு வாழ்த்த பெஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு தொப்பி பெரிய பெஷன் இல்ல உங்களோட நவீன சுண்ணத்தெல்லாம் அசிங்கம் ஆயிடுச்சு கஷ்டமாயிடுச்சு உங்களோட கல்யாணங்களா உங்களோட திருமணங்களா உங்களோட வீடு வாசல்களா உங்களோட எல்லா அமைப்புகளும் போல ஆக்கிக் கொண்டீங்க மரக்கடை செஞ்சிச்சு அன்பானவர்களே அல்லா சொல்வார் நீங்க உலகத்தில் ஆகத்தை மறந்து வாழ்ங்களே அபுரம் மறந்து வாழ்ந்தே சொர்க்கத்தை மறந்து வாழ்ந்தீங்களே மக்சத மறந்து வாழ்ந்தீங்களே இதனால் நாங்களும் இன்றைக்கு மறந்துட்டோம்னைவரையும் கபு செய்வானாக யல்லா என்னை நாங்கள் யாரா தப்புகள் தவறுகளை செய்கிறோம் யாரா நாங்க தவறு செய்யக்கூடியவர்கள் யாருல பாவத்தை கடுமையாக எங்க பாவத்தை மன்னிப்படி போவத்தை மன்னிப்படியா பாவத்தை வெறுப்பாக்குல போவத்தாக்குவாழ் யாருல யாருலா பாவத்த அறுவரு குண்டாக்குல அமல்களை பாவத்துல ருசிய தந்திரா கொள்கை இன்பத்தை தந்திரி ஆள்லாம் துலாவத்தின் இன்பத்தை தந்திரி ஆள்லாம் ந வீட் வாழ்க்கை இன்பத்தை தந்திரிகாள்லாம் ஒவ்வொரு சுண்ணத்திலும் இன்பத்தை தந்திரி ஆள்லாம் எதாக்கண வாழ்க்கையில வெறுப்பு ரோபத்தில் நல்ல வழியில கொண்டு வருவா யாரு எங்க கை உண்டும் இல்லை எங்க உள்ள போன கையிலையாள் எங்க உடல் உரு போன கையிலையாள் ஒன்றும் எங்களை கொண்டோடு இல்லையா யாரு நீயே நல்ல வழியில நல்லவர்கள் எங்களுடைய நல்லதாக்க நல்ல நிலைமையில மூச்சாகணும் யாழ்லா உடன குருத்தோட மூத்தம் யாருனா தொழுகெருது கொண்டிருந்த நேரத்துல ரூகு பிரியவனும் யாழ்லா கொரோனா நோய்க்கு ரூகு பிரிவனும் யாழ்லா யாருனா சிக்கி செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் ரூபு பிரிவனும் யாழ்லா தகச்சத்துல ரூகு பிரிவனும் யாழ்லா யாருதான் மதியனால மோசாகணும் யாழ்லா ஜென்னத்தில் தப்பில் அடுக்கப்படணும் யாழ்லா உண்ட பாதையில மூத்தாகணும் யாழ்லா இது மாதிரி நல்ல நிலைமையில மூச்சு வரணும் யாழ்லா மௌத்த மனமாக்கிறா சக்கராத்தேக்கிறியா கபுர சொற்கு முன் ஜோலை ஆக்கிரியா நலகத்தின் படுகொலை ஆக்கிரியாதையாள் கபு செய்வாயாக இந்த ஊர் மக்கள் அனைவரையும் புரிஞ்சுக்கொள்வாயாக இந்த நிர்வாகிகளை கபு செய்யலா இந்த இமாம்களை கபு செய்யலா ஊரில் உள்ள தாரிகளை கபுள் செய்யலா உலகளை கபு செய்யலா ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராக்கிறியாள்லா நூத்துக்கு நூறு தீன்பளி வாழக்கூடிய ஒரு முன்மாதிரியான கிராணமா எங்கள் அனைவரையும் பபு செய்வாயாக புரிந்து கொள்வாயாக